வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மனிதர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னா மற்றவர்களை பற்றி ஒரு சிந்திக்காமல் நமக்கு மட்டுமே அல்லது நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொருவருடைய இலக்கும் அதிகமான செல்வங்களை சம்பாதிக்க வேண்டும் அதிகமான புகழ் அடைய வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறோம் நான் இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரன் அல்லது நான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் அல்லது குறைந்தபட்சம் எனது ஊரில் நான் மிகப்பெரிய பணக்காரன் என்று சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசையோடு எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவ்வாறு ஓடுவதில் எந்தவிதமான தவறும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் செல்வம் முக்கியம்தான் புகழும் முக்கியம்தான் ஆனால் அந்த செல்வமும் புகழும் நமக்கு எப்படி வர வேண்டும் எப்படி வர வேண்டும் என்றால் அது பிறரை காயப்படுத்தாததாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் மற்றவர்களை பற்றிய சிந்தனை இருக்கிறதா அல்லது மற்றவர்கள் மீது பிற மனிதர்களுக்கு அக்கறை இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருப்பதில்லைங்க ஏனென்றால் தன் சார்ந்த சுயநலத்தோடு மட்டுமே சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நான் இன்றைக்கு எல்லோருமே இருக்கிறோம் ஏன் அப்படி இருக்கிறோம் என்றால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நாம் வளர வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே இருக்கிறது எப்படியாவது பணம் சம்பாதித்து வேண்டும் அது எந்த வழியாக இருந்தாலும் சரி அது யாரை ஏமாற்றினாலும் சரி யாரை துன்பப்படுத்தினாலும் சரி அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பெரும்பான்மையானோர் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சரியாகும் ஏனென்றால் ஒருவன் செல்வம் சேர்க்க வேண்டும் அல்லது புகழடைய வேண்டும் அப்படின்னா அதற்காக அவன் செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களை பாதிக்க கூடாது மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது அவ்வாறு துன்புறுத்தி நமக்கு வரக்கூடிய செல்வமும் புகழும் நிச்சயமாக நம்மிடத்திலே நிலைப்பதற்கு வாய்ப்பில்லை ஒரு செல்வந்தர் மிகப்பெரிய நிறுவனங்களை கட்டி நடத்தி வருகிறார் அவர் சம்பாதிக்கும் பொழுது யாருக்கும் சிறிதளவு கூட துன்பம் செய்ய வேண்டும் அல்லது தனக்கு தெரிந்து பிறருக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்று ஒருபொழுதும் சிந்தித்ததில்லை அத்தகைய மனிதர் நிறைய பொருள் சேர்த்த பிறகு அந்த பொருளை வைத்துக் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆகையால் உடனடியாக ஒரு திட்டமிடுகிறார் தன்னுடைய தொழில் நிறுவனங்கள் அனைத்தையும் விற்று பணமாக்கி வைத்துக் கொண்டு கல்லூரியிலே படிக்க பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் ஆகையால் ஆண்டுதோறும் அந்த மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகிறார் அவர் சேர்த்து வைத்திருந்த செல்வத்தால் இன்று புகழடைந்து கொண்டே இருக்கிறார் ஆகையால் நாம் பிறருக்கு துன்பம் செய்யாமல் பிறரை கஷ்டப்படுத்தாமல் சம்பாதிக்கக்கூடிய பேரும் புகழும் அல்லது செல்வமும் நம்மிடத்திலே நிலைக்கும் அது நமக்கு இன்னும் நல்ல பெயரை பெற்றுத்தரும் ஆனால் பிறரை துன்புறுத்தி சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வம் நிச்சயமாக நம்மிடத்திலே நிலைக்காது ஏன் நிலைக்காது அப்படின்னா பிறருடைய துன்பத்தினால் வரக்கூடிய அவச்சொற்கள் அல்லது பிறருடைய மனதிலிருந்து வரக்கூடிய வழிமிகுந்த வார்த்தைகள் அந்த செல்வத்தை நம்மிடத்திலே தங்க வைக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கிறது இதை சொல்லக்கூடிய வள்ளுவர் நமக்கு சிறப்பை தரக்கூடிய செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறரை துன்புறுத்தாமல் இருப்பதுதான் மாசற்றவர்களின் கொள்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்றார் நாம் மாசற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்போமானால் ஒருபொழுதும் பிறரை நாம் துன்புறுத்தக்கூடாது பிறரை துன்புறுத்தாமல் அவ்வாறு பெற்றால் நிச்சயமாக முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முன்னூத்தி பதினொன்று சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோல் மீண்டும் குரல் சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார்கோள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி